தேவகம் பதிய ஓலை செலவிப்பான் போல பாவகம் செய்து தீட்டி பட்டிப்பான் மறுநாள் காலையில் என்னையெல்லாம் பெரிய கங்க நாட்டுக்கு துலுவ நாட்டுக்கு சோழ நாட்டுக்கு அல்லவா மற்ற நாட்டுக்கு தென்னாட்டுக்கு இந்த மாதிரி எழுதி இங்க எல்லாம் ஓலை எழுதி நான் ஒரு திங்கள ஆச்சு எல்லாம் சேனை போரா அங்கிருந்து வரும் அப்படின் சுத்த பொய்வா சரி பொய் தான் பொய்மையும் வாய்மையத்த பின்னால வரும் தீட்டி வச்சிட்டேன் அவருக்கு வேண்டியது என்ன வந்தா சார் தான் என்ன செய்தான் உடனே அந்த ஆட்களை கூப்பிட்டான் எல்லாம் கோப்பை எடுத்து காட்டினான் இந்த மாதிரி கருதி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு கிழர்க ராத்திரி பகல உட்கார வச்சு எழுதுக தெலுங்கற்கு ஓலை எழுதுக கலிங்கர்க்கு ஓலை எழுதுக விராடற்கு ஓலை எழுதுக மராடற் எழுதுக கொங்கற்கோலை எழுதுக வங்கற்கு ஓலை எழுதுக துருக்கற்கோலை என்று பொய் ஓலை விட்டான் எல்லாம் எழுதி அட்ரஸ் கொண்டு எழுதி எங்கிட்ட வந்துடணும் ஏன் போஸ்ட் பண்றா தானே போஸ்ட் பண்றேன் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தபால் இருந்த அது நாம கண்ணால பாக்குறதுதான் நல்லது ஒட்டுறதுக்கு முன்ன ஒட்டுறதுக்கு முன்ன யூனிவர்சிட்டிக்கு போறது டைரக்டர் போறது யூனிவர்சிட்டிக்கும் பேக்வர்டுக்கு போறதும் ஹரிஜன் வெல்பேருக்கும் கொண்டு அனுப்பிச்சுட்டா இப்படி ஒரு பிரின்சிபால் இருக்கிறத விட நான் தூக்கு அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட கடிதங்கள் வந்துன்னு சொன்னா அப்பயே எல்லாம் பண்ணி வச்சுருது கவர்ல போடுறது இங்க வச்சு டேபிள்ல நாம தான் அந்த உள்ள இருக்கிற முகவரிக்கும் வெளியில் இருக்கிற முறைக்கும் சரி பாக்கணும் ரைட்டர் தான் செஞ்சான்னு சொல்லிவிட முடியுமே சிவசிவை அது மாதிரி என்ன பண்ணார் கேட்டா எல்லாம் எழுதுக என்று சொல்லிவிட்டு எல்லாம் மேஜைக்கு வந்து எழுதப்பட்ட கடிதம் விராடருக்கு போகணும் கொங்கருக்கு எழுதப்பட்ட கடிதம் கொங்கருக்கு போகணும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த நெறிமுறை எல்லாம் வேணும்ல அதெல்லாம் பச்சா இதெல்லாம் என்னது ஒன்னும் கொங்கர்க்கும் போல விராடருக்கும் போல எடுத்துக்கொண்டு பெட்டியில் வச்சு விட்டார் சிவசிவை உடனே பார்த்தான் இல்ல ஒரு பத்து நாள் பொறுத்து சரி ரொம்ப நாள் ஆச்சாட்ருக்க ஆமா அப்புறம் அரசன இல்லவா நாளைக்குள்ள எல்லா சேனையும் நான் பார்த்துட்டா தேவலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அரசு அல்ல அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் பொழுது கொஞ்சம் பொறுத்து பார்த்தார் நாளைக்கு நம்ம சேனையெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்ன நீர் எழுதி நீரா போனீரான்னு முன்ன கேட்டார் இப்போ என்னன்னு கே நாளை காலே பார்க்கலான்னு நினைக்கிறேன் என்ன இவன் பார்த்தான் நாளைக்கு அருமையான கிழமை என்னது ஞாயிற்றுக்கிழமை அதனால காலையில ஏழு மணிக்கெல்லாம் எல்லா படைகளையும் தாங்கள் பார்த்து விடலாம் சரி அப்படின்னு போயிட்டாங்க எங்க சேன வருது எங்க வரப்போகு நேர சொக்கநாத போனும் போய் ஆடியவர் குறைவு தீர்த்து ஆண்டு அருள்வதே விரதம் பூண்ட கொடி அணி கோமகன் பெருமானி உனக்கு நாங்கள் எல்லாம் விரதம் இருக்கிறோம் ஷஷ்டி விரதம் இருக்கிறோம் கார்த்திகை விரதம் இருக்கிறோம் அமாவாசை இருக்கிறோம் பௌர்ணமி இருக்கிறோம் இல்லைங்களா அப்புறம் தொடர்ந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இருக்கிறோம் மற்ற சனிக்கிழமை இருக்கிறோம் இப்படி எல்லாம் இருக்கிறோம் சுவாமி இத்தனை ஆன்மாக்கள் விரதம் இருக்குதே சுவாமி என்ன விரதம் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால்தான் கொடுத்தேன் அடியவர் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் விஷமமானால அல்லது கேட்பாங்க சந்தேகம் தார் வேற ஒண்ணும் இல்லாரு உங்களை மடக்குனுங்கிறதுக்காக இத்தனை ஆன்மாக்கள் இவ்வளவு விரதம் இருக்குது இல்லை என்ன விரதம் எடுக்கிறான் இத்தனை ஆன்மாக்கள் இத்தனை விரதம் இருக்குதே இவருக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற ஆண்டவன் என்ன விரதம் செய்கிறான் அருமையான நீ நான் இருக்கிற மாதிரி இந்த வேலூர் ஆர்காட்ல இருக்கிறவங்க மாதிரி இந்த இந்திய நாட்டுல இருக்கிற மாதிரி இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி மேல ஒண்ணு இருக்குங்கிறாங்களா அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி கீழே ஒண்ணு எல்லா உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கும் எவப்பொழுது என்ன குறை வருகிறதோ அந்த குறையை தீர்ப்பதே விரதம் அப்ப நாமெல்லாம் சனிக்கிழமை நீ எல்லாம் சனிக்கிழமை தானே இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை காலையிலயே நான் அது ராத்திரி பட்டீங்களா எந்திரிச்சோடீங்க ஒரு அஞ்சாறு இடியும் தோசையும் பொங்கலும் இத ஒரு நாள் ஈடுபடுத்தது படித்துடல இன்னும் சிலவீங்க இல்ல இந்த தாய் தந்தையருக்கு திதி கொடுக்கணும்னா முதனார ராத்திரியே வந்து உணவு கூடாது அப்படிலாம் பழைய சம்பிரதாயம் இருக்குது உணவு கூடாது முதனார ராத்திரியே கூடாது அதனால மத்தியம் வீட்டுல என்ன சொல்லுவாங்க மத்தியானம் சாப்பிடும் போதே எது நால மத்தியானம் வரைக்கும் ரா பட்டினா இருக்கு காலையில வேற இல்ல இருக்கு அப்ப என்ன அர்த்தம் இப்ப இதுல லாரியில குட்ஸ்ல ஏத்திக்கிட்டா தான் மத்தியானம் டெலிவரி பண்ணலாம் மத்தியான சாப்பிட்டுருவோம் இப்படி முன்னோ பின்னோ ஈடு செய்வதில் வல்லமே நமக்கு உண்டு அதில் நீக்கி விடுங்க அதனால அது போல ஆண்டவனுக்கு என்ன விரதம்னார் இத்தனை ஆண்மாக்கள் பா ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன ஒவ்வொரு மூட்டை வச்சுருக்குது ஐயா அவங்களுக்கு என்ன வேண்டும்னர் இப்போ எல்லோரும் இருக்கும்போது கேட்காதீங்க நாளைக்கு சாவகாசமாக கேளுங்க ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கு எனக்கு வேண்டியதுன்னு கொஞ்சம் எடுத்துவிட் சின்ன பாப்பா படிக்கிறா பயமாக இருக்குது போய்ட்டு மீண்டும் ஸ்கூல் போயிட்டு வரத்துக்குள்ளே பயமாக இருக்குதுங்க ஆட்டோ கிட்டெல்லாம் எல்லாம் அனுப்புகிறோம் எங்கே போதும் எங்கே நல்லபடியாக படித்தா உட்காரு நல்லவங்க சின்ன பார்ப்பாங்க என் மேல ரொம்ப அன்பு ஒன்று பெரிய பெரிய படிச்சுட்டான் எல்லாம் இருக்காங்க ஹைதராபாத்ல அது மெதுவா இப்ப ஐயாவுகள் ஹைதராபாத் இருக்குது யாதானும் நாடாமல் ஊராமல் இருக்காங்க சில பேர் கிடையாது எங்க ஆர்காட்டிலேயே எங்க வீட்டு தெருவிலேயே பக்கத்தில் இருக்கணும்பாங்க அதனால அதுபடி ஒருத்தர் இப்படி ஒவ்வொரு வேண்டுகோள் பார்த்தோம்னா கொஞ்ச இருக்கு இப்படி அகில உலகத்தில் இருக்கிற ஆன்மாக்களுடைய வேண்டுகோள் இருக்குதே குறைகள் இருக்குதே இத்தனை குறைகளையும் தீர்ப்பதே விரதம் என்று சொன்னால் அப்போ என்றைக்குமே விரதம் தான் இருக்கணும் ஆமாம் ஒருத்தன் பொருளாதாரிகள் மேலே வேண்டுமான் ஒருத்தன் ஞாயிற்று மேலே வேண்டுமான் ஒருத்தன் பெரும்புலர் காலையை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி வேண்டுமான் ஒருத்தன் நண்பகல் எனக்கு இப்போதான் முடிஞ்சதுன்னு காரைக்காலமையார் கணவன் மத்தியான தான் குளித்தான் ஆமாம் காரைக்கால் அமையாருடைய கணவன் மத்தியானம்தான் குளிக்குது ஏன்னா பூஜை கீஜ ஒன்றும் கிடையாது மத்தியானம் குளிர் சாயந்திரம் குளிச்சுட்டு எல்லா நேரத்திலும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிற விரதம் பெருமான் எல்லா நாளும் எந்த நேரம் விரதம் தாப்பா தாப்பா எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்று கேள்வி ஒன்னா வேண்டது ஒன்னா வேண்டது இன்னும் வேண்டும் என்னோட ராஜா இரவாத இன்ப அன்பு வேண்டி அன்பு வேணும் சரி பின் பிறவாமை வேண்டும் சரி பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் சரிப்பா என்னே இன்னும் வேண்டும் பாவம் சின்ன பாப்பா அப்பா பண்ண வேற ஆற்ற கேட்கறது ஊர்ல இருக்க கை நீட்டுது இல்லையே என்ன ராஜா சொல்லுங்க கொஞ்ச நேரம் நின்னுது ஏன் பான மூணு கேட்டுட்டேன் இன்னமும் வேணும்னர் எத்தனை வேணும் கே இன்னும் வேண்டும் என்ன ராஜா அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் நாலு வேண்டுகோளாச்சு இன்னொருத்த திருவண்ணாமலை போயிச்சு திருவண்ணாமலை அதனால எங்கள் பெருமான் எனக்கொன்று இறப்போம் கீழ் ஒரே ஒரு செய்தி ஒரு வேண்டுகோள் என்ன என்ன எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்கு அறிவரையே சேர்னு அரியவரை தான் எனக்கு கணவனா வாய்க்கணும் போயிட வேண்டியதானே அதான் எனக்கு உனக்கு ஒன்று உரைப்போம் ஒரு ஒரு விஷயம் சொல்லிவிடுவோம் இல்ல இல்ல நிக்கிது நண்பர் அல்லார்தோள் சேரற்க ஒன்னாச்சு உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க ரெண்டு கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க மூணு ஒன்னு கேட்டு மூணு கேட்குது தவிர கே யாரும் ஒன்னோட நடுத்துறதில்லை என்ன குறையும் இளையம் ஏலோர் எம் பாவாயி அதன் இப்படி பெரியவர்களே வேண்டாங்களே அவருக்கு நம்ம இருக்கிறாள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய் அப்படி பண்ணார் அது அப்பா அவனுக்கு விரதம் அப்ப நம்ம விரதத்துக்கும் ஆண்டவன் விரதத்துக்கும் தெரியுது இல்ல வேற்றுமை தெரியுது இல்லை இவர் ஆடியவர் குறைவு தீர்த்து ஆண்டு ஆருள்வதே விரதம் பூண்ட கொடியணி மாடக்கூடல் கோமகன் அவன் போய் விழுந்தார் பெருமானி அந்த நிதியை திறந்த உடனேயே அந்த பொருளை எடுத்து நான் தேனைகளை பெருக்க வேண்டும் அதான் அரசனுடைய ஆணை ஆனாலும் திறந்த உடனேயே இந்த நினைப்பு தான் வந்தது அந்த நினைப்பு நானா செய்தப்பா நீதான் கொடுத்த நினைப்பு அதனால அடியவருக்கும் உனக்கு தான் செய்துட்டேன் நாளை காலை ஏழு மணிக்கெல்லாம் படைய வேண்டும் என்று சொல்லுகிறான் இப்ப நான் அந்த படை நாளைக்கு திரண்டு வரவில்லை என்று சொன்னால் இதுவரை நான் நடந்ததெல்லாம் பொய்மையாக விடும் நீதான் ஒரே தாண்டுத்துக்கல ஒரே தாண்டுத்துக்கலாம் ஏதேனும் அடியவருக்கு சாப்பாடு போட்டா கூட அஞ்சு மணி வரைக்கும் இருந்து சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சம் ரசம் ஜான சாப்பிடுங்களேன்னு கேட்டா கூட வேணாம்ப்பா அது யாராவது வருவாங்க கொடுத்துட்டு வீட்டுல போய் சாப்பிடுவார் வீட்டுல போய் சாப்பிடுவா இந்த சாப்பாடுல சாப்பிட அரசு ஆணையில உத்தியோகம் பண்ண அரசு ஆணையில கையெழுத்து போறதுக்குத்தான் அரசு பேனாவில இருக்கிற இங்கு சொந்தத்துக்கு தம்பிக்கு எழுதுனா சொந்த பேனாவில சொந்த இங்கு எழுதுனவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு கேள்வி முருகா முருகா முருகா முருகா நீ தான் காப்பாங்க ஆமா அரசு இங்கு செலவு பண்ண பேனாவில சொந்தமா அன்புடைய தம்பிக்குன்னு எழுதப்படாது என்ன சாத்தி இங்கு அப்படிலாம் இருந்த நாடாக கேள்விப்படுகிறோம் முருகா முருகா அதுபோல இவன் இதுவரைக்கும் அந்த நிதியை திறந்து பணத்தை எடுத்து ஆண்டவனுக்கு அடிவருக்கு செலவு செய்தானே தவிர ஒரு பருக்கை ஒரு நாள் ஒரு கொஞ்சம் பாய சாப்பிட்டுப்பாங்களேன் கொஞ்சம் பாயச அரட்டம்ல வேணாப்பா நான் இப்பதான் சாப்பிட்டேன் வேணாம் ரொம்ப அன்புக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டில் போய் செய்ய தவிர செய்யல அப்படி இருந்தவன் சாமந்தம் ஆதலால் இந்த விண்ணப்பம் உண்மையான விண்ணப்பம் நீதானே அந்த நினைவு தோன்று வைச்சேன் நான் செய்துட்டேன் ஆனா அரசனாணி நாளை காலை ஏழு மணிக்கு பார்க்கணும் பார்த்தான் பெருமா எடுத்துக்கிட்டான் அந்த வேலையை அந்த வேலையை அவன் எடுத்துக்கிட்டான் நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் செயல் தானி என்று உந்திபரு இந்த நாம் எனது என்னதுங்கிறது இதெல்லாம் என்னைக்கு நீக்கி ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிட்டோமோ அந்த வேலை அவன் பார்த்துக்குவான் தன்னை தந்தான் என்று உந்திபரு அருமையான திருவுந்தியார் முதல் சாத்திர நூல் திருவுந்தியார் அதனால பார்த்தார் உடனே ஒரு வானொலி என்ன வானொலி என்ன பொடியி புராண புத்தேள் புண்ணியன் அருளினாலே இடி அதிர் விசும்பு கீழே எழுந்ததோர் தெய்வ வாக்கு அப்படியே விழுந்து சொக்கநாரத்துல வேண்டிக் கொள்ளுகிறான் வேண்டிக் கொள்வது ஒரு என்ன செய்தி சூழ்ந்தெடு தேனையோடும் தோற்றுதும் நாளை எந்திரிப்பா போலப்படாது அரசன் எத்தனை மணிக்கு சொன்ன ஏழு மணிக்கு ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு நானே படை அழைத்து வருகிறேன் அவர் ஒரு நாள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த பேருந்தையோ எந்த தொடர் வண்டியோ நான் காலந்தாலத்து போனதா எனக்கு நினைவில்லை அல்லது பரபரப்பேன் கூட மனைவி சரியா இருக்கலாம் போயிட்டு இருக்கிறேன் எது பேசு போன சரியா போயிருக்காட்டி கூட என்னப்பா அஞ்சு மணி இன்னும் ஜமக்காலம் வெடிக்காம இருக்கிற நான் அப்படியே ஒரு ஆள் இருந்துட்டு போயிருக்காரு நம்ம ஆமா ஆமா இல்ல பண்பை நினைத்துதான் அவரும் சொற்பொழிவாளர் விட்டுடுங்க புள்ளி வச்சுடுங்களேன் அவரவர் அனுபவம் அவர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அதுக்கு நான் சொல்லல அது மாதிரி சரியா அவன் ஏழு மணிக்கு உங்களுடைய படையை பார்க்கிறேன்னு சொன்னார் அல்லவா ஆறு ஐம்பதுக்கு படைகள் நானே வர போனேன் அப்புறம் என்ன கவலை சூழ்ந்தெழு சேனையோடும் தோற்றுதும் நாளை நீயும் விழுந்தரசு அவைய செய்தி மேவுதி என்ன நீ எப்படினரே சுவாமி நான் ஆறுக்கே போயிடுறேன் என்ன படைகள்லாம் வருதுன்னு சொன்னா நான் நேரா போய் அவங்ககிட்ட விண்ணப்பித்து அவர் அரசனோடு வருவேனர் அவனா நீ ஆறு அஞ்சு நீ அரைமணிக்கு போடு மறுநாள் காலையில் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பு மலர்கள் கொண்டு உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் எட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்ட முடிச்சுக்கிட்ட சரியா அஞ்சு ஐம்பது அரண்மனை வாயி சரியா அரசன் என்ன பண்ணா ஆறரை அல்லவா இவங்க முன்ன போனா கூட ஆற மணிக்கு ஏன்னா ஏழு மணிக்கு பார்க்கணும்னா ஆற மணிக்கு என்ன சாமந்தன் சரி எல்லாம் ஆரம்பத்துக்கு நாம் பார்வையிடலாம் அப்படி இருக்கணும் காலம் பொண்ணானதுன்னு டேபிள்ல மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை சீவ சீவை என்ன பண்றது இடையே நம்மளுக்கு இது வருது என்ன உடனே பார்த்தார் மீனவன் காணமேறுவில் தமறைவன்கண் மானவேல் மிம்ப வீரனாக தானு மோர் கூத்து கோலம் சமைந்து வந்து ஆடவிட்ட நீள் நிற எடினி போல காரிறுள் நிமிந்ததெங்கும் கவிஞர் அல்லவா கவிஞர் எவசாமி திடீர்னு போய் இன்னைக்கு சமாக்க விண்ணப்பிச்சு நாளை காலையில வந்து அத்தனை சேனிகள் எப்படி வரும்னாரு அவட்ட எல்லாம் ரெடிமேடு பண்ணார் என்னது இந்த பூதகணங்கள்னு இருக்குதுங்க அது பாட்டு அது மாதிரி லட்சக்கணங்கள் மாட்டிருக்கு எல்லாத்தையும் பார்த்தார் நாளை காலை ஆறரை மணிக்கு மதுரை அரண்மனையில எல்லாரும் போய்விடும் எதிர்ப்பணிக்கொள்ளுமாறு கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்திருளாய் எல்லா சிவகணங்களும் நல்ல அந்த வீரர்களாக காலாட்படைகளாக எல்லாம் ஆறரை மறுநாள் காலையில் இவர் என்ன பண்ணார் அதெல்லாம் அழைத்து கொண்டு வருகின்ற தலைவனாக பாவன் ஒரு ஆன்மாவுக்கு எவ்வளவு செய்ய ஏன் இவ்வளவு நாள் அவன் செய்திருக்கிறான் அதை காப்பாத்தணுமே வந்தார் புண்ணியமனையில் போய் புனர்வதிய போடுதென்டென்னி அண்ணல் சாமந்தன் துஞ்சான் அடிக்கடியெடுந்து வானத்து இப்படி எல்லாம் இருந்து மறுநாள் காலை இப்பொழுது வந்தது அதெல்லாம் இவர் சொல்லுகிறார் நம்மதான் சொல்லி முடிச்சிட்டோம் இப்படி வந்து சரிய இருந்து படைகள் நானும் இப்பொழுது இதோ மணி ஆறு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அரசன் வர கூட இந்த சாமந்தன் வர இந்த படைகளை காணுகிறார் அப்படி படைகள் வருகின்ற பொழுது இது எந்தெந்த நாட்டு படையோ என்பதை யார் அறிமுகப்படுத்துறார் தேனைத் தலைவன் அறிமுகப்படுத்தணும் யாரு சொக்கநாதரி அறிமுகப்படுத்தணும் வேற வழி அவர்தான் தானே தலைவர் இந்த படைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன என்ன பண்ணல பண்ணுவார சேர்ந்தறியா கையானை அவன் கை சேர்ந்து அறிந்தது இல்ல சுவாமி இந்த படைகள் எல்லாம் என்ன எங்கெங்க படைகள் அப்படின்னா நேர கையில ஒரு பெரிய கொங்கறிவர் ஐய குருநாடறிவர் ஐய கங்கறிவர் ஐய கருநாடறிவர் ஐய அங்கறிவர் ஐய இவர் ஆரியர்கள் ஐய வங்கறிவர் ஐய இவர் மாணவர்கள் மாணவர்கள் ஈய இவர் கொங்கணர்கள் இவர் தெலுங்கர்கள் இவர் சிங்களவர் இவர் கலைஞர் கூட அரசன் வர திண்டுக்கல் வரைக்கும் நடந்து நம்ம இவர பறைய பார்த்துட்டே போகணும் என்ன பண்றது அவ்வளவு படங்கள் அறிமுகப்படுத்த மெய்காட்ட படலம் என்ன மெய் இந்த வீரர்கள் இந்த நாட்டவர்கள் என்று அறிமுகப்படுத்துவதுதான் மெய்க்காட்டுதல் இணைவர்களையும் காட்டி இவள் இன்னொன்னு நாட்டவர் என்று காட்டியதுனால மெய் காட்டுதல் இல்லைன்னா இந்த படலத்துக்கு பொருத்தும் தெரியும் சொல்லி ஆகும் இவர் தாமன்காட்டி அறிவித்தான் எல்லாரையும் சொன்னான் அரசருக்கு பெருமகிழ்ச்சி தன்னுடைய தானே தலைவன் அடாராடாரா இவ்வளவு நாள் கொஞ்சம் கொஞ்சம் காலம் கடந்தது ஆனாலும் கூட இந்த உலகத்துல சில நாட்டு பெயரே தெரியல நமக்கு அவ்வளவு நாட்டுல இருந்து வந்திருக்காங்களே எல்லா அவர்லாம் வந்து மட்டும் என்ன சொல்ல அப்படி எல்லாம் பழக்கப்பட்டது எப்படி தேனையா இருந்த பொல்ல அடிக்கிறவனாக இருந்து பழப்பட்டு பழக்கப்பட்டிருக்கு ஆமா சிவபூதங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை கேட்க வேண்டியதானே சுந்தரர் பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்தார் சேரமான பெருமான் எல்லாம் யாரும் எங்க வந்தது திருமுருகன் பூண்டி வந்தது யானை வந்துட்டு அப்புறம் மாதம் வந்தார் ஆஹா இதெல்லாம் இருக்காரு சிவபூதங்களை கூப்பிட்டார் துணிமணி இருக்கட்டும் மற்றதெல்லாம் பாவம் அடிச்சு ஒன்னா இல்லை அதனால பழக்கப்பட்டது இறைவன் எந்த சொல்கிறானோ அதை எதியமை பணிகொடுமாறு அது கேட்போம் அதுல பண்ண அதனால அப்படிதான் இப்படி இருந்த உடனே தன்னிடும் தேனை தன்னுள் தேனி இடையாடல் மார்ந்து பின்னுற நிற்கும் ஒற்றை சேவக நோக்கி எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு கடைசியில் போய் குதிரையில் எழுத்தான் குதிரை சேவகன் ஆ ஆகிய கொள்கையும் எப்பா குதிரை வர்த்தன் குதிரையில ஏறி எனக்காக ஒரு வீரனாவா வந்தேன் குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் என்னெல்லாம் அதே போல அந்நடும் சேனி தன்னுள் சேனீரை அடல் மாற நிற்கும் ஒற்றை சேவக பிராணி நோக்கி இவரெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு போய் பின்னாரு இவர் யார்னு கேட்டார் மன்னர் யார் என்னப்பா இவ்வளவு படையெல்லாம் அறிமுகப்படுத்தினாரு இவர் நல்ல பெரிய இவர் யாருப்பா இவன் கேட்கல தாவாயிலேயே இவர்னு வந்துட்டு இவர் அவர் யார் என்ன சாமந்தன் வணங்கி ஐய இன்னவர் சேனை வல்லத்து யாரை எந்த அறிவதென்றான் பரஞ்சோதியார் பரஞ்சோதியார் அல்லவா பரஞ்சோதி எல்லாரும் தான் கதையெழுதுனேன் கதையிலிருந்தாலே பயன் வந்துட்டுது எங்கனே தான் பெருமானி அரசரே இவ்வளவு பெரிய படையில இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்ங்கிறது அப்படியே கண்டுபிடிக்க முடியுறீங்க இன்ன தன்மயன் என்றாயம்மான அதுக்காக தான் இவ்வண்ணத்தன் இன்னரத்தன் இப்படியின் என்று எழுதி காட்டோனாதீ மணிவாசர் ஒரு நாமம் ஓருருவும் ஒன்று மிலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டாமு அவனுக்கு சுவாமி ஒரு ஏது பேரு ஏது வடிவு என்னது யாரு தெரியலீங்க எனக்கும் சந்தேகம்தான் ஆனால் இத்தனை நாட்டவரில் அவர் யாருன்னு தெரிய முடியுனார் இன்னதந்தரியமான என் ஒரு புலிவே பொங்கை நாட்டவர்கள் இந்த அருமையான தாண்டகத்தை நாம் நினைய வேண்டும் என்ற ஆண்டவனுடைய பெருமையை இங்கே சொல்ல வேண்டும் என்று கருதியும் வைத்தது அது வரலாறு அது வரலாறு இந்த ஒரு வரலாற்றில் எங்கெங்க போய் எப்படி எல்லாம் வந்து அதனால எனக்கு தெரியல சுவாமி அவரை என்றான் சரி அவரை கூப்பிட்டு நான் பாக்கிறேன் அவரை என்றான் அரசன் தன் வழி செல்வார் போல் கவயமிட்டவரும் போந்தார் காவலன் கலி அம்பொன் நவமணி கலன் நல்கினான் உள்ளத்து அன்பு தவறிலான் பொருட்டு வாங்கி தரித்தனும் தவிர்க்கும் ஈந்தார் பெரிய நாடகம் இந்த வேளையில் நாள் இறைவா என்று சொன்னாரு அவ்வளவு நாளா என்ன கூப்பிட்டாராம் பாண்டியன் என்ன பண்ணு நல்ல அழகான படைகளை அறிமுகம் செய்து ரொம்ப அருமையா இருக்கான் ரொம்ப நேர்மையா இருக்கிறான் பார்த்தா நல்ல வீரனா இருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பவுன் மற்றதெல்லாம் எடுத்து கொடுத்தாரான் இது கை நீட்டி வாங்கினதில்லை அந்த அன்புடைய சாமந்தன் பொருட்டு அவன் கையில எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து பாண்டி மனிவக்கு செய்தானி நம்ம வாங்கலாம் இதுவரை வாங்கி அறியாத கை அப்படி வாங்கிட்டான் கொடுத்தவன அப்படியே பட்டவங்களை கொடுத்துட்டு எனக்கு தனக்கு எல்லாத்தையும் கொடுத்தவுடனே பரிமா தூண்டி ஐங்கதி நடத்தி காட்டி எய்ந்ததம் சேனை வெள்ளத்தை எய்தினார் எய்தும் எல்லைந்ததார் சேதிராயன் வேட்டை போய் புலிகோட்பட்டு மாய்ந்தனன் என்றார் ஒற்றன் வேந்தர் முன்வந்து சொன்னான் இப்படி இருந்து அந்த பொருளை பெற்று கொண்டு போகிறார் இவர் இப்ப நிற்கிறான் இந்த சாமந்தன் நிற்கிறான் திடீர்னு ஒரு ஒற்றர் ஓட்டப்பாட்டவும் முடியாது சார் அரசையே வணக்கம் ஒளியும்லியில காட்டணும் காட்ட மாட்டான் அரசையே வணக்கம் என்னப்பா அந்த நம்ம நாட்டு மேல படையெடுக்க வந்தான அவன் காட்டுல போனானா புலி அடிச்சு செத்து போட்டானு நான் ஏன் கை படையை பொருளை தொடும்போது என்ன சொன்னான் பெருமானி இது பாண்டியனுடைய பொருள் எனக்கு என்ன ஆசை வந்தது அடியோருக்கு செலவு பண்ணுது ஆனாலும் எங்க அரசலை காக்க வேண்டும் என்று அந்த முன்னுரிமை போட்டு கொண்டுதான் பொருள் எடுத்தான் அதனால அந்த இது முடிச்ச எல்லாம் நிற்கும்போது அந்த ஒற்றன் ஓடி வந்து நம்ம நாட்டில் படையெடுக்க வந்த அரசன் காட்டிற்கு ஏதோ செல்லும் போது வேட்டையாடுகின்ற நீங்கிட்டு படையும் வந்தது அரசனுடைய பண்டாரத்தில் எடுக்கப்பட்ட பொருள் ஒரு இம்மி கூட அரசு ஆணைக்கு புறம்பாக இல்லை புறம்பாக அதனால முரசம் நோக்கி முகமலர்ந்து உவகை பூத்த அரசனும் அணிக வேந்தற்கு சீர் சீர்தலைமையோடும் வரிசைகள் மிதப்ப நல்கி வந்து மெய்காட்டு தந்து பரசிய பதாதி தத்தம் பதிப்புகளுத்துகின்றான் உடனே பார்த்தான் அரசன் மிகுந்த மகிழ்ச்சி அப்பா அவனுக்காகத்தான் அந்த படை எடுத்து வருகிறான் என்பதற்காகத்தான் இந்த படையெல்லாம் திரட்டும் சரி அவனே போயிட்டான் ஏன் இத்தனை பேர் இங்க இருக்கணும் வந்து உதவி செய்ய வந்ததற்கு மிக்க நன்றி கங்கர்கள் கங்கர்களோட சேருங்கள் வங்கர்கள் வங்கரோட சேருங்கள் பொங்கர்கள் குங்கரோட சேருங்கள் நாட்டுக்கு இந்த படையெல்லாம் போய்விடலாம் அப்படின்ட்டான் அவ்வளவுதான் என்னத்துக்கு வீண் அவசியம் இல்லாம பொருள் செலவு அறிந்தவார் கடற்கால் சேனை காவலன் அணியன் சேநாட்டில் செல்ல செலுத்துவான் போன்று நிற்ப நிறைந்த நான் மாடக்கூடல் நிறுத்தனன் நிலை நின்றாங்கே மறைந்தனன் இப்படி சொன்னபோது இந்த படைகள் ஏதோ அப்படி போற மாதிரி போகுதான் அதற்குள்ள இது வரையிலும் இருந்த அந்த தானி தலைவனாக இருந்தவர் மறைந்தார் வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் இன்னும் எவ்வளவோ எத்தனையோ ஆன்மாக்கள்ல விரதமில்ல போன்றிருக்காரு இன்னும் அதுக்குள்ள எத்தனை ஆன்மாக்கள் அங்க அங்க வேண்டுகிறதோ போகணும் இல்ல போயிட்டார் அவ்வளவுதான் கண்டனன் பொன் திட படைகளை தான் போ சொன்ன அறிமுகப்படுத்தின பணம் எல்லாம் கொடுத்த காண மறைந்த எங்க அவருக்காரு யார்களோ இச்சொல்லின்னு சொல்லுங்க மாதிரி யார்களோ இக்கல்வன் சொல்ல முடியாது வியந்தனன் கருத்தாசங்கை கொண்டனன் குவித்து நோக்கி இது நம் கூடல் மேய பெருமான் செய்த ஆடல் என்று எண்ணி கண்ணீர் விண்டனன் புலகம் போற்ப மெய் என்பு வடிவமானான் சரி நம்முடைய குலதெய்வம் சுக்கநாதர் தான் இவ்வளவும் செய்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டான் தனக்குயிர் துணையாய் நின்ற சாமந்தன் தன்னை நோக்கி உனக்கு எளிவந்தார் கூடல் உடைய நாயகரே என்றால் எனக்கு அவர் நீயே எவ்வா ஓ வேண்டுகோளுக்காக இணைங்கி கூடல் பெருமான் இந்த மாதிரி அழைத்து வந்து தானும் நின்று அறிமுகப்படுத்தி நான் கொடுத்த பொருளையும் வாங்கி மற்றொர்களுக்கும் கொடுத்து இப்படி உனக்கு எளிவந்த பிரானா இருந்தார் என்றால் உனக்கு அவர் எளிவந்த பிரானார் எனக்கு நீதான் எளிவந்த பிரான்னு காலவு இன்ன தன்மையன் எந்த அறிவோம் நாயம் மானை பிரானை அன்னம் அண்ணம் வைகும் பயற்பழனத்து அணி ஆரூராணி மறக்கலுமா இப்படியெல்லாம் இருப்பதை நான் எப்படிப்பா மறப்பேன் என்று திருவாரூர் பெருமானை சுந்தருக்கு மறக்கவே முடியல ஒரு நாலு நாள் போனா கூட எத்தனை நாள் பிரிந்து இருக்கேன் என்னாரூர் இறைவனையே அதனால